فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالا ربك لا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله ولا لليم عنده قولي قال عنده سراصرا قال அனைத்தையும் அழகுறப்படைத்து தனது ஆட்சி அழகான முல்லை அமுல்நிறுத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அவ்வாஹூ கே புகழ் அனைத்தும் அலகதுல்லா சாந்தி மதம் ஏந்தி வந்த சல்லவ்வாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயரசரமான மார்க்கெட்டுக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று சொ இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் வழிமுறைகளையும் சுண்ணாக்களையும் எடுத்து நடந்தார்களோ எடுத்து நடக்குகின்றார்களோ எடுத்து நடக்கப் போகின்றார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண்பின் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக புரிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுமின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே படைத்தவன் ஒருவன் அவனே அல்லா அவனையே அணுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் பக்குவாவை கொண்டு வசியத்தென்னும் நல் உபதேசம் நட்கட்டளை பிறப்பிக்குகின்றேன் குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது அந்த அல்லாஹூ சாலாவை அஞ்சு கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன் கண்ணித்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெற்றோர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அல் குரான் எந்த அளவுக்கு இதை பேசுகின்றது என்றால் அல் குர்வான் அல்லா ஆறு ஆயத்துக்கள் ஆறு விடயங்களை கூறுகின்ற பொழுது சேர்த்து தான் ஜோயின் பண்ணித்தான் கூறுவான் அல்லாஹூ தாலா குருவானுடைய ஆயத்தில் சொல்லுகின்ற பொழுது அதிகமான இந்த தொழுங்க என்ற வார்த்தையோடு கொடுங்க என்று தான் அல்லாஹூ தாலா அல் குருவான் இத பாவிப்பான் இரண்டாவது விஷயம் எப்ப அல்லாஹுவோ வழிபடுமாறு சொல்லுவானோ அந்த அதுக்கு பின்னால் ரசூலுடைய விஷயத்த சொல்லுவான் எனக்கு வழிபடுங்க அனுப்பப்பட்ட விடயத்தை பிறட்டி பார்க்குகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அனிஷ்குருளி எனக்கு நீங்க நண்டு செலுத்துங்கு சொல்லி அதுக்கு பின்னால வலிவாளிதை உங்களை பெற்று வளர்த்து நிலைமை காளாக்கிய உங்க பெற்றோர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க இந்த ஆறு விடயங்களும் சேர்த்து சேர்த்து இந்த குரான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லா சொல்லுவான் எனக்கு நீங்க நன்றி செலுத்துவதை போன்று உங்களை பெற்று வளர்த்த உங்க பெற்றோர்கள் தாய் தந்தைகள் இவர்களுக்கு நீங்க நந்தி செலுத்தி சகோதரர்களே ஒரு மனிதன் மனிதனாக இருந்து சிந்தித்தால் அவனுடைய உள்ளம் சொல்லும் பெற்றோர்களுக்கு நான் செய்வது அது கடமை இல்லை ஒரு கடன் என்பதாக உள்ளம் சொல்லும் எங்க மனைவிக்கு வீடு கொடுக்கிறது உடை வாங்கி கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு சாப்பாடு உணவு உடைகள் கொடுக்கிறது அது ஒரு கடமை பக்கத்து வீட்டுக்காரனோடு அழகாக நல்ல முறையில் நடந்து கொள்வது ஒரு கடமை சகோதரர்களே ஆனா பெற்றோர்களோடு நடந்து கொள்வது பெற்றோர்களோடு அன்பாக இரக்கமாக அவர்களுக்கு ஆடைகளை துணிமணிகளை அவர்களுக்கு இருக்குகின்ற இல்லங்களை அமைச்சு கொடுக்கிறது சகோதரர்களே இது ஒரு கடமையாக பார்க்க மாட்டான் ஒரு கடனாக ஒரு முஸ்லீம் ஒரு மீன் பார்ப்பான் ஏனென்றால் கடனுடைய விடயத்தில் அந்த கடனை மௌத்தாகிறதுக்கு முன்னால் நிறைவேற்றும் இந்த பெற்றோர்கள் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் எங்களை சின்ன வயதில் எங்களை துடைத்து நாம் மலம் மலம் கழிச்சிருந்தால் சலம் கழிச்சிருந்தால் என்ன செய்வார்கள் எ துடைத்து கழுவி துடைத்து அழகாக இரக்கமாக எங்களை பார்த்திருக்கிறார்கள் உணவு தந்திருக்கிறார்கள் இளம் உரைகள் இடங்கள் தந்திருக்கிறார்கள் எங்களை அரைவணைத்திருக்கிறார்கள் சின்ன வயதில் எங்களை ஒரு பெரிய வயது வரைக்கும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் சகோதரிகளே எங்களை பார்த்திருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பது நாம் ஒரு கடமையாக ஒரு கடனாக இருக்கிறது சகோதரே அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு விடயம்தான் பெற்றோர்களை பார்ப்பது பெற்றோர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வது பெற்றோர்களுக்கு உரிய உணவு உடைகள் வழங்குவது சகோதரிகளே வசூல் சல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்களிடத்திலே ஒரு வயோதிபர் ஒரு வாலிபர் வருகிறார் இமாமுஸ்லிம் ரஹமத்துல்லாஹி சலாநங்க இந்த ஹதீச பதிவு செய்து கொண்டு வருகிற அதாவது பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்களிடத்தில் ஒரு வாலிபர் வருகிறார் தன்னுடைய பெற்றோரை பற்றி முறைப்பாடு செய்கிறார் யார சொல்ல தந்தை என்ன எனக்கு அறியாம என்ன தெரியாம என்ன பணத்தில இருந்து பொக்கட்டில் இருந்து யாரோ சொல்லல பணத்தை எடுக்கிறார் யாரோ சொல்லலா கலவெடுக்கிறார் என்று அந்த வயோதி அந்த வாலிபர் தன்னுடைய தந்தை பத்தி முறைப்பாடு செய்கிறார சகோதரர்களே தெரியாதுகளே இப்ப வயோதிப்பரை அந்த தந்தைய அதாவது வர சொல்லப்படுது அந்த ஏரியாக்கு வாரம் செல்லமருடைய வந்து அவ்வாஹி செல்லம்களை கேட்கிறார்கள் வயசாளியே உங்க மகன் உங்கள் மீது இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு இப்படி குற்றம் சுமத்திருக்கிறாரே உண்மையானது தானா ஆம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒரு பசிக்காக என்னுடைய பத்தை தாங்க முடியாமல் ஒரு ரொட்டி துண்டுக்காக வேண்டி ஒரு கொஞ்சம் பணம் எடுத்ததுக்காக வேண்டி இன்று இந்த நபிதல் அவ்வாஹு அலைவர்களுடைய சபைக்கு முன்னால் இந்த சகாபாக்களுக்கு முன்னால் என்னுடைய மகனே என்னை ஒரு கல்வனை போன்று நிறுத்தாட்டிருக்கிறாயா சொல்லுகிறார்கள் இப்ப கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வாஹுவின் மாணவர்களின் தலைவர் ஜிப்லி அலுவலாத்து வல்லாம் அவர்கள் உடனே இறங்குகிறார்கள் يا رسول الله உள்ளத்திலே மறைந்திருக்கும் ஒளிந்திருக்கும் அந்த கவிதையை சொல்ல சொல்லுங்கள் யார சொல்ல சொல்லுகின்ற பொழுது அந்த வயோதிபர் இப்பொழுது சொல்லுகிறார் இதன் லாபத்து அத்தமல் என்ன என்ன என் உன்னை எவ்வளவோ எவ்வளவு அழகாக நான் வளர்த்திருக்கிறேன் உனக்கு சாப்பாடு தந்து உனக்கு உடை தந்து உனக்கு தூங்குறதுக்கு இல்லம் தந்து உன்னை இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்கி இருக்கிறேன் மகனே சொல்லுகிறார்கள் உனக்கு ஏதாவது இரவிலே ஒரு சிறிய தடிமல் ஒரு கொஞ்சம் காய்ச்சல் வந்தால் நோய் வந்தால் மகனே உன்னுடைய நோயின் காரணமாக நாம் இரவிலே தூங்க மாட்டோம் விழித்துக் கொண்டிருப்போம் இல்லா சாகி நசமல் மலு விழித்தவர்களாக நானும் உனது உனது தாயும் இருந்து கொண்டிருப்போம் மகனே மகனே கொஞ்சம் பசித்துண்டுக்காக கொஞ்சம் பசிக்காக வேண்டி பசியின் கொடுமை என்னை மகனே இந்த பசிக்காக நான் கொஞ்சம் ரொட்டி துண்டுக்காக ஒரு கொஞ்சம் பணம் எடுத்ததுக்காக மகனே இன்று நபிக்கு முன்னால் இந்த சகாபாக்களுக்கு முன்னால் என்னை ஒரு கல்வனை போன்று நிறுத்தாற்றியிருக்கிறாயா எனது வாலிபத்தை பிழிந்து உன்னை வாலிபனாக்கியிருக்கிறேன் மகனே நான் இன்று இயலாமல் இருக்கிறேன் நீ விலகிய நல்ல தைரியமானவனாக இருக்கிறாய் அன்று நீ இயலாமல் இருந்தாய் நான் தைரியமானவனாக இருந்தேன் உன்னை வளர்த்தேன் உன்னை பார்த்தேன் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறேன் மகனே இன்று நான் பலகீனமானவனாக இருக்கிறேன் மகனே இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது மகனே என்று நபிக்கு முன்னால் என்னை ஒரு கல்வனை போன்று நிறுத்தாற்றிருக்கிறாயே பசிக்க வேண்டி பசியின் கொடுமைக்காக வேண்டி ரொட்டி துண்டுக்காக வேண்டி கொஞ்சம் எடுத்ததற்காக வேண்டிய மகனே இன்று என்னை ஒரு கல்வனை போன்று நிறுத்தம் அழைவசார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் சொத்து யாருக்கு அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சகோதரர்களே இன்று எந்த அளவுக்கு நாம் எங்களுடைய பெற்றோர்களை பார்க்கின்றோம் இன்று எங்களுடைய பெற்றோர்களை எப்படி எப்படி அவர்களுக்குரிய உணவுகள் வசதிகள் கொடுக்கின்றோம் இன்னும் சிலர்கள் மனைவியின் சொல்லை கேட்டு பெற்றோர்களை நோவிலைப்படுத்துகிறார்கள் அடிக்கிறார்கள் கொடுமைகள் செய்கிறார்கள் விடயத்தை பற்றி அதிகமாக அதிசல சொல்லியிருக்கிறார்கள் என்ன மேலான பெரியாருடைய சகோதரர்களே ஐயாமத்துடைய நாள் வருகின்ற பொழுது இந்த உலகம் முடிகின்ற கற்றம் வருகின்ற பொழுது சொல்லும் அலைவசல்ல உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் உலகம் அடைகின்ற பொழுது நடக்கும் என்று இந்த ஹதிஸை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் பதினைந்து விதமான பாவம் நடக்கும் அந்த பாவம் நடந்தால் இப்ப நீங்க அல்லாஹுடைய சோதனையை தண்டனையை நீங்க எதிர்ப்பார்கள் என்று சொல்லலாகும் அலைவசல்ல சொன்னார்கள் ஒரு வாலிபன் என்ன செய்வான் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா நோவீனப்படுத்துவான் தாய்க்கு ஏசுவான் அடிப்பான் உதைப்பான் அநாத இல்லங்களை சேர்த்து விடுவார்கள் இந்த கட்டம் இன்று இந்த உலகத்திலே நமது நாடுகளிலே நமது ஊர்களிலே பெற்றோர்களை தாயை நோவினைப்படுத்துகின்ற ஒரு கட்டத்தை இன்று சர்வசாதாரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் நண்பனு எந்த அளவு கிட்டத்தில் சமீபத்தில் வைத்திருப்பானோ எந்த அளவுக்கு நண்பனு உதவி செய்வானோ அந்த அளவு தாய் தந்தைகளை விட்டு தூரமாக்குவான் உதவி செய்ய மாட்டான் தாய் தந்தைகளுக்கு பெற்றோருக்கு தாய்க்கு தந்தைக்கு தந்தையை ஏறிட்டும் பார்க்க மாட்டான் என்று நாம் பார்க்கின்றோம் தாய் சொன்னா மகனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன் கொஞ்சம் சுகமில்லாமல் இருக்கிறேன் மருத்துவ போய் எனக்கு மறந்து வாங்கிக் கொண்டு வாங்கோ என்று மகனை பார்த்து சொன்னால் தாய் மகன் என்ன சொல்லுவான் தந்தை இந்த நேரத்தில இந்த வெயில்லையா இந்த மலையிலா இந்த இருட்டில நான் கடைக்கு போறது எப்படி போறது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு மூளை இல்லையா என்று சொல்லி தாய தந்தையை ஏச ஆரம்பித்து விடுவான் அதே நேரம் தன் கூட்டாளி ஒரு கோல் எடுப்பான் கோலும் இல்லை மிஸ் கோல் ஒரு மிஸ் கோல் அடிச்சா இவர் உடனே கோல் எடுத்து ஆன்சர் அவருக்கு கோல் எடுத்து கேட்பார் என்ன என்ன கொஞ்சம் ஆவே கொஞ்சம் அங்க போய் வருவோம் இங்க போய் வருவோம் என்ன சின்ன தேவை ஓடி விடுவான் இன்று நாம் இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக கண்டு கொண்டிருக்கிறோம் சகோதரர் செல்லோல்வாஹும் வாலிவர் செல்லும் அவர்கள் அன்றே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள் இப்படியான ஒரு கட்டம் இந்த உலகத்தில் நடக்கும் உலகம் அழிகின்ற கட்டத்திலே உலகம் முடிகின்ற கட்டத்திலே அடுத்ததாக சொன்னார்கள் அன் தளிதல் அமது ஒரு அடிம ஒரு அடிமைட்டிய பெற்றெடுப்பால் ஒரு அடிமை என்ன செய்வா எஜமாட்டிய பெற்றெடுப்பா அடிமன யாரு மகள சொல்லப்படுகின்றது எஜமாட்டின யாரு தாய சொல்லப்படுகின்றது மகள் என்ன செய்வா முஹர்திசி சொல்றாங்க மகள் தாய ஒரு வேலைக்காரிய போல பாவிப்பா என்ன செய்வா வேலைக்காரிய போல பாவிக்க ஆரம்பித்து சொல்லுவா மகள் மகள் சொல்லுவா தாயை பார்த்து எங்க பிள்ளைகள் போகணும் கொஞ்சம் ரெடியாக்குங்க உடுப்ப போட்டு இல்லது நான் அங்க நான் வேலைக்கு போகணும் வீட்டை கழுவுங்க துப்புரவாக்குங்க சமைக்க வைங்க சாப்பாடு ஆக்கி வைங்க ஏன் ஒரு தைரியம் அவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம் உமாக்கு தாய்க்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம் உணவு கொடுக்கிறோம் ஊடு கொடுக்கிறோம் ஏன் எங்க வேலையை செய்யலாதா சகோதரே பெரியார்களே இன்று அந்த கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தாய் என்ன செய்வா தாய மகள் ஒரு வேலை காரிய போல பாவிக்க ஆரம்பித்து விடுவா வேலைகளை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் தாயின் மகிமை அறியாமல் விளங்காமல் அவர்கள் அப்படி பாதிப்பார்கள் இதுவும் உலகம் முடிகின்ற கட்டத்தில் ஏற்படுகின்ற சொல்லிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த அளவு இருக்கவில்லை ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு தன்னுடைய தாய்மார்களை வேலைக்கார்கியை போன்று பாவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் இன்னியத்துக்குரிய மேலான பெரியார்கள் சகோதரியே தாயுடைய சொல்ல ஒரு மனிதன் கேட்கல தாயை ஏறிட்டு பார்க்கியல் என்று சொன்னா அவனுக்கு எங்க சுரக்கம் போகிறேன் சகோதரிய எங்க போகலும் ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படுது இஸ்லாம் இஸ்லாம் சொல்லுதோ ஏ பெண்ணு உனக்கு சுவர்க்க வேண்டுமா உன்னுடைய கணவனின் திருப்படுத்தது உனக்கு சுவர்க்கம் ஒரு ஆணை பார்த்து இஸ்லாம் சொல்லுகின்றது ஏ ஆணை உனக்கு சுவர்க்க வேண்டுமா உன்னுடைய தாயின் காலடிகள் இருக்கின்றது உனக்கு சுவர்க்கம் உனக்கு சுவர்க்க வேண்டுமா ஆனே ே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன்லிம் முகமது தலைமுகம் பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் பனு இஸ்ரேல்கள் காலத்திலே ஒரு மனிதர் என்றார் ஜுரை என்று சொல்லக்கூடிய மனிதர் அதிகமாக இபாக தன்னுடைய காலங்களை நேரங்களை கணிக்கக்கூடிய ஒரு சாலிகான மனிதர் ஒரு நாடு கொண்டிருக்கிறாரே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தாய் வருகிறார் யாஜு என்று கூப்பிடுறார் யாஜு என்று அழைக்கின்றார் அழைக்கின்ற பொழுது இவர் உள்ளத்தில் நினைச்சு கொள்றாரு நினச்சு விட்டு அப்படியே தொழுது கொண்டிருக்கிறார் மறுபடியும் அந்த தாய் வருகிறார் கூப்பிடுகிறார் யா யா யா ஜுரை என்று அழைக்குகின்றார் அழைக்கின்ற பொழுது தொழுகில் அப்படியே இருக்கிறார் யாவா நான் என்னுடைய தாய்க்கு பதில் கொடுக்கவா அல்லது தொழுகை இருக்கவா என்று உள்ள நினைத்துவிட்டு அப்படியே தொழுது கொண்டிருக்கிறார் மறுபடி வருகிறார் மூன்றாவது விருத்தம் அந்த பெண் வருகிறார் வந்து அழைக்குகின்றார் யா ஜுரை என்று மகனே என்று அழைக்குகின்றார் மகனின் பேரை கூப்பிட்டு ஜுரை என்று அழைக்குகின்ற பொழுது இவர் தொழுதுகொண்டே இருக்கிறார் தெரியார்களே தாயுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா கோபத்தின் காரணமாக சொல்லிவிட்டார் மகனை ஒரு பாச்சாரியின் முகத்திலே முடிக்காமல் அவரை மரணம் அடைக்க செய்து விடாதே மூத்தாக்கிடாதே ஒரு முகத்திலே முடிக்காமல் யாவ மகனை மௌத்தாக்கி விடாது சிறிது காலம் போகுது ஆச்சரியமான சம்பவம் பெற்றோர்கள் தாயுடைய சொல்ல கேட்க இல்லையா மகன் வாலிபர்களை சிந்தனை செய்து பாருங்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் கொடுக்கவில்லை விஷயத்துக்காக நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள் சிறிது காலம் போதும் ஒரு பெண் வருகிறாள் ஒரு பெண் வந்து குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள் வந்து சொல்றா எனக்கும் ஜுரைஜிக்கும் கிடைச்ச குழந்தை தான் இந்த குழந்தை இப்ப ஒரு மக்களுக்கும் அந்த கோபம் இவ்வளவு அமல் செஞ்சு கொண்டிருந்த மனிதர் இவ்வளவு வேலை செய்து விட்டாரா என்று அடித்து உடைத்து கூடாரங்களை நாசமாக்கு பின்னால் யா அல்லா என்ன மன்னிச்சு கொண்டு துவா செஞ்சு அந்த குழந்தையின் வயிற்றிலே தன்னுடைய விரலை வைத்து அப்படி ஒரு கோடு மாறி போட்டு கேட்கிறார் ஏ குழந்தாய் உன்னுடைய தந்தை யார் என்று சொல்லு என்று அந்த என்னுடைய இந்த ஆடு மேய்க்கூடிய ஒரு சிந்தனை செய்து பாருங்க யார் யார் உலகத்திலே யார் யாருடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் உயிரோடு இருக்குகிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் பணிவுடை செய்வதற்கு மிக ஏற்றமானவர்கள் மறந்துவிடவானாம் ஒரு விசேஷமாற்ற மறந்து விடக்கூடாது யாரோ ஒரு பெண்ணுக்காக வேண்டி யாரோ ஒரு வேண்டி இவ்வளவு காலம் இருபது இருபத்தி ஐந்து வருஷம் பெற்று வளர்த்த தாய் சந்தைகளுடைய உள்ளங்களை நோவினை செய்துவிட்டு அந்த பெண்ணை அவன் திருமணம் முடிப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி சகோதரர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இவன் எப்படி உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும் சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியாகவே அல்லாஹால சொல்லுகிறான் தாய் தந்தைகளுடைய பணியுடைய பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது சொல்லுகிறான் அவர்கள் முதலாவது மனிதர்களுக்கு அல்லாஹ் கடம் கட்டளையாக சொல்லுகிறான் என்ன வணங்குங்க என்ன வணங்குங்க கடமையாக சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லா சொல்லுகிறான் மாத்திரம் அல்ல உங்களை பெற்று வளர்த்த உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களே உங்களுடைய தாய் தந்தைகள் இருக்கிறார்களே அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உபகாரம் செய்யுங்கள் அவர்களுக்கு பணிமொழி செய்யுங்கள் அவருடைய உள்ளத்தை நோகரிக்க வேண்டாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை பெற்று வளர்த்திருக்கிறார்கள் நம் மலம் கழித்து மலமும் தெரியாது எங்களுக்கு மலரும் தெரியாது மலத்தை மலர் என்று பிடித்து விளையாடி கொண்டிருப்போம் தாய் பார்ப்பால் ஆஹா என்று பிள்ளை மலம் சலம் கழித்து விட்டதே என்று ஓடோடி வந்து உடனே கழிவி தூய்மைப்படுத்தி தன்னோடு அணைத்துக் கொள்ளுகிறாளே அவள் தான் தாய் சகோதரர்களே அவள் தான் தாய் அந்த கருணைக்கு எங்கு ஈடாகும் சகோதரர்களே நேற்றின்று வந்து வந்த மனைவிக்காக வேண்டி தன்னுடைய தாயே பெற்றோர்களை அடித்து வீட்டு விட்டும் தூரமாக்கக்கூடியவர்கள் மனைவியின் சொல்லை கேட்டு பெற்றோர்களை நோவரி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் சிந்திக்கணும் சகோதரிகளே எனக்கு நான் அப்படி நான் அநியாயம் செஞ்சா எந்த புள்ளையும் அப்படித்தான் எனக்கு செய்யும் ஒன்று சகோதரிகளை பெரியார்கள் இந்த விடயத்தை மறந்துடாதீங்க அல்வா சொல்லுகிறார் ஒருத்தரோ வயோதிபத்து அந்த வயோதிபத்தை இயலாத முதுமை கட்டத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்க என்ற வார்த்தையை கூட பாவிக்க வேண்டாம் உஃபின் என்றால் சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு வேலை சொன்னா எனக்கு செய்ய முடியாது எனக்காக செய்யாது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க விஷயத்தை சொல்றாங்க நீ சின்ன வயதுல செஞ்ச வேலைய தாய் செய்யறான் எப்படி நீ சின்ன வயதுல மலம் கழித்து சலம் கழித்திருந்தா அந்த கட்டத்தை இப்ப மீண்டும் உன்னோட தாயின் தந்தையும் விலகீனமாகி விட்டார்கள் வயோதிப்பர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் மலம் கழித்து விட்டார்கள் சலம் கழித்து விட்டார்கள் அந்த மலத்தை பார்த்து சலத்தை பார்த்து உன்ன தாய் தந்தைகளை பார்த்து நீ சி என்று சொல்வது ஒரு இருக்க நீ மலத்தை பார்த்து சலத்தை பார்த்து கூட சி என்று வார்த்தை பாதிக்காதே சுபகான் அல்லா சகோதரத்திற்காக சிந்தனை பாருங்கள் எ கண்ணியமானவர்கள் எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் தாய் தந்தைகள் சகோதரர்களே தாய் தந்தைகளுடைய சிறப்புகளை குரானில் அதிகமாக தெளிவுபடுத்து ஒரு மனிதனுக்கு மூணு கட்டம் இருக்குது முதலாவது கட்டம் அல் குரான் பேசுது பலகீனமாக இருப்பான் ஏழாவது கட்டம் இரண்டாவது கட்டம் ஒரு கவியாக ஆகிறான் ஒரு சக்தி மாறிவிடுகிறான் மூன்றாவது கட்டம் மீண்டும் விடுகிறான் சகோதரம் அந்த வாலிபத்திலே நாம் இருந்தால் பெற்றோர்கள் வயோதிபர்களாக அவர்களாக இருக்கிறார்கள் இப்ப அவங்களுக்கு பணிவுடை செய்ய செய்ய பிள்ளைகளுக்கு கட்டமை சகோதரர்கள் கட்டன் சகோதரர்கள் ஒரு கடனாக நினைச்சு செய்யணும் அவ்வளவு முக்கியமானது பெற்றோர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது ஒரு தாயின் துவாவை ஒரு மனிதன் பெற்றுக் கொண்டாண்டா அவனுக்கு அதோட பெரிய பாக்கியம் என்ன சகோதரே சகோதரர்களே அதோட பெரிய பாக்கியம் என்ன என் பிசினஸ் குடும்பத்துல பிரச்சனையா போங்க, தாய கிட்ட போனது பின்னால செய்ய பணங்களை கொடுங்க கொடுத்து சொல்லுங்க தாயே என் பிசினஸ்ல இவ்வளவு பிரச்சின கடனாளியாக கொண்டு போறேன் எந்த குடும்பத்துல பிரச்சினம்மா ஒரு துவா செய்யம்மா என் கடன் இல்லாம போகட்டும்மா ஒரு துவா செய்ய என்ன குடும்பத்தில பிரச்சனை இல்லாம போகட்டும் இவருக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறது எங்கே வைத்து விட்டு எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோமாய்தான் சுருக்கமாக சொல்ல போனார் என்னத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே செல்ல உழைவ செல்லும் அவர்கள் அதாவது ஒரு தாபினை பற்றி சொன்னார்கள் வேண்டி பாவ மன்னிப்பு தேடி கொள்ளுங்க அவரோட துவா அவரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா சகோதரர்களே அவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய இப்படித்தான் இருப்பாரே இப்படி இப்படிப்பட்டவர் எமனில் இருந்து வருவாரு கருண் வாசியை சேர்ந்தவர் என்று அடையாளங்கள் எல்லாம் சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த சகா இந்த மனிதர் இருக்கிறாரே ஒரு சாலையான மனிதர் என்ன கொண்டு ஈமான் கொண்டிருந்தாரு ஆனா என்ன சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்த சந்திக்க கிடைக்கல தாய்க்கு நோய்மத்தில் ஈடுபட்டாங்க பணி ஈடுபட்டாங்க உலகத்தில் பெரிய பட்டம் என்ஜினியரோ டாக்டரோ பெரிய மினிஸ்டரோ பெரிய ஜனாதிபதியோ எது எந்த பட்டம் இல்ல சகோதரர்களே சகாபி என்ற பட்டம் இருக்குதே அத போல பெரிய பட்டம் உலகத்தில் எங்கும் இல்ல பல முறை தயாராக சந்திச்சுட்டு நானும் ஒரு சகாபி ஆகணும் என்று முயற்சி செஞ்சாங்க ஆனா தாய்க்குலாம் இருக்குது பணி உடையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு சகோதரர்களே ஆனா நபிய சந்திக்க கிடைக்கல ஆனா நபியை கொண்டு இமான் கொண்டிருந்தாங்க இப்ப பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் இருக்குன்ற பொழுது சொன்னாங்க சல்லாஹூ அலைவசல்ல நீங்க உவை சிபுன் ஆமீர் அல் வாசியே வாசியை சேர்ந்த உவை சிபுன் ஆமீர் சொன்னா சந்திச்சென்று சொன்னா உங்களோட பாவத்துக்காகுங்க பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள் உமர் அலி அல்லா அலி அலி அல்லா ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹும் மிகவும் முக்கியமான சகாபாக்கள் சுவர்க்கத்துக்கு நன்ம கூறப்பட்ட சகாபாட்கள் பெரும் பெரும் இருக்கிறார்கள் ஆனால் சொன்னார்கள் இந்த மனிதரை சந்திச்சா நீங்க உங்களோட பாவத்துக்காக பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கோன்னு சொன்னாங்க உமர் அலி அல்லாஹு தலை ஆட்சி காலம் சகோதரர்களை பத்தரை ஒரு நாள் தேடி தேடி போறாங்க கடைசி டைம்ல அவரை காண்றாங்க எமன் வாசிகள் இருக்கிறார்கள் எங்க உவை சிபின் ஆமியர் ஊவைசிபின் ஆமியர் இங்கு சென்று விட்டார் ஒத்தகங்களை மீட்பதற்காக போய் அவரும் ரசூல் உல்லாஹி சல்லேச மகன் அழிரலி அல்லாஹூ தலன் அவர்களும் உமர் அழி அல்ல சந்திக்கிறாங்க சந்திச்சு சொல்றாங்க அப்படியா நான் தான் உமர் இது ரசூல் உல்லாஹி சல்லுடைய மருமகன் அழிரலி அல்லாஹூ தலன் கோவத்துக்காக வேண்டி நாங்க செஞ்ச தவறுக்காகவே நீங்க ரப்படத்துல கையே எங்களுக்காக இல்ல ரசூல் நீங்க அதிகமாக உங்க தாய்க்கு பணி உடை செஞ்சதன் காரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமாம் அதனால சொன்னாங்க சந்திச்சா நீங்க உங்களோட பாவத்துக்காக வேண்டிய பாவ மன்னிப்பு தேடி அதனால உவைசுபன் ஆமிரே உங்ககிட்ட நாங்க சந்திக்கிறோம் சந்திச்சிட்டோம் என்னோட பாவத்துக்காக வேண்டிய பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க எனவே கண்ணிய பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடியவது யார் யாருடைய பெற்றோர்கள் உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களோ உயிரோடு வாழ்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலி சகோதரர்களே பாக்கியசாலி அவர்கள் ஏன் சுவர்க்குவைய வாசல துறந்து வைத்திருக்கிறான் அவனோட தந்த வாகித்தாங்க பாப்பா தாத்தா கேட்டார்கள் தோழர்கள் இமான் அழுகிறீர்கள் சொன்ன உலகத்தில் அஹ் எனக்கு ரெண்டு வாசலை சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ரெண்டு லேசான வாசல துறந்து வைத்திருந்தான் இண்டையோடு ஒரு வாசல் மூடப்பட்டு அதை நினைச்சு நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க சகோதரர்களே பாக்கியசாலிகள் உலகத்தில் தாயும் தந்தையும் அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்கள் தாக்கியசாலிகள் அவர்கள் கூடிய கிதுமத்துகளை செய்வோம் சகோதரர்களே தாய் தந்தைகள் மௌத்தாகிட்டா மரணித்து விட்டாங்களா அல்வாஹு சொல்லுகிறான் என்ன நீங்க செய்யும்னு தெரியுமா அவர்களுக்கு கேட்கக்கூடிய துவா ரொப்பா கெமா ரொப்பிரா யாவா எங்க தாய் தந்தைகள் யாவா இடத்துக்கு வந்துட்டாங்க யாவா ஓண்ட தர்பருக்கு வந்துட்டாங்க யாவா எப்படி எங்களை சின்ன வயதிலிருந்து இரக்கமாக அன்பாக எங்களை வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய எங்க தாய் சந்தைகளோடு இரக்கமாக நடந்து கோயா இரக்கமாக நடந்து கோல்லி இந்த துபாவை அதிகமாக கேட்கணும் சகோதரர்களே தாய் சந்தைகளுக்காக செய்யணும் சகோதரே சொன்னாங்க சல்லிவசல்ல ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் எந்த அளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் யாராவது ஒரு மனிதர் என்ன வந்து காப்பாற்று காப்பாற்ற மாட்டாரா எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடியதை போன்று தண்ணீர்களே மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்க கூடிய மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை போன்று மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்களின் பெற்றோர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தர்மங்கள் செய்ய மாட்டான அதிகமாக இஸ்திபால் செய்ய மாட்டானா சொல்ல மாட்டானா குழு சூறாக்களை தமாம் செய்ய மாட்டானா குருவான் எனக்காக தமாம் செய்ய மாட்டானா என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்களின் பெற்றோர்கள் எதிர்ப்பு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லவர்களாக வாழ்ந்து எங்களுடைய பணிமுறை செஞ்சு அவருடைய உள்ளங்களை நோவினை செய்யாதவர்களாக நல்ல முத்தக்கங்களாக அல்லாஹு தலை இன்னையும் உங்களை கபுள் செய்து கொள்வானாக எங்களுடைய பாவத்தை மனித யாழ்வா எங்களுடைய உற்றார்களோ என்னுடைய பாவத்தை மன்னித்துள்ளவாங்க யாழ்வா உலகத்திலே வாழுகின்ற கட்டத்திலே மனிதன் என்ற தப்பு தவறுகள் செய்திருக்க கூடும் யாவா யாவ்தா எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய எங்களுடைய யார் யாருடைய பெற்றோர்கள் மன்னர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாவா அன்னார்களுடைய மன்னர்களை நீ சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றியார்கள் கொள்வாயாக நரகத்தின் பாதாளம் படுகொலை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்வாயாக யாழ்வா உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய்து நல்ல அவர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷம் அடைந்த நிலைமையிலே அவருடைய துவாக்கு பார்த்திபானவர்களாக சொந்தக்காரர்களாக எங்களுடைய எங்கள் அனைவரை மாற்றியார்பாக யாழ்வா வா அவர்களுக்கு அதிகமாக கெடுமத்துகள் செய்யக்கூடியவர்களாக எங்களை வாழ வைத்திரு நல்ல முத்த பெண்களாக எங்களை மரணிக்க செய்தா துவாக்களை கபுள் செய்து கொள்வாயாக